நன்றினை வானொலியரோ இன்றைய தகவல் துறையை வழங்குகிறார் திருவாரூர் மாவட்டம் சேந்தமங்கலத்திலிருந்து ஓய்வு பெற்ற நல்லாசிரியை சா தேன்மொழி முத்துக்குமார சுவாமி அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் ஒரு மரம் கருவுற்றால் பல விதைகள் கிடைக்கும் ஒரு மனிதன் கருணையுற்றால் பல மரங்கள் உயிர் பிழைக்கும் உன்னுடைய உழைப்பு மட்டுமே அதை யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு கொடுக்காதே பிறர் நம்மை ஏமாற்ற நினைத்தால் நாமும் ஏமாறாமல் இருக்க நினைக்க வேண்டும் புத்திசாலித்தனமும் சாமர்த்தியமும் உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்பதை நாம் இந்த முல்லாவின் கதையின் மூலம் அறியலாம் முல்லாவும் அவர் நண்பரும் சேர்ந்து ஒரு தென்னை மரம் வளர்த்தார்கள் அது வளர்ந்து பலன் கொடுக்கும் போது பலனை பாதிப்பாதியாக பிரித்துக் கொள்வதென்றும் ஒப்பந்தம் போட்டுக் கொண்டார்கள் அவர்கள் வளர்த்த மரமும் நன்றாக காய்க்க தொடங்கியது முல்லாவின் நண்பனும் முல்லாவை பார்த்து நம்முடைய ஒப்பந்தப்படி மரத்தை பாதிப்பாதியாக நாம் பிரித்துக் கொள்ளலாம் வேறில் இருந்து நடுமரம் வரை உங்கள் பங்கு நடுமரம் முதல் உச்சி வரை என் பங்கு என்றான் முல்லாவும் வாய் ஏதும் தன் நண்பனின் யோசனை ஒக்கொண்டார் ஒருநாள்ண்பன் தென்னை மரத்தில் காய்த்துள்ள இளநீரை பறிக்க மரத்தில் ஏறினான் அப்போது அங்கு வந்த முல்லா ஒரு கோடாளியை எடுத்து நடுமரத்தை வெட்ட ஆரம்பித்தார் மேலே ஏறி நண்பனும் முல்லாவை பார்த்து முல்லா என்ன உனக்கு புத்தி கேட்டு விட்டதா நான் மரத்தின் மேலே ஏறி உள்ளேன் நீ அதை பார்த்தும் நடுமரத்தை வெட்டுகிறாயே நான் கீழே விழுந்து விடுவேன் என்று உனக்கு தெரியாதா என்று கத்தினான் உடனே ும் நீதானே அடிமரம் முதல் நடுமரம் வரை என்னுடையது என்று சொன்னாய் அதனால்தான் உன் பங்கை பறிக்க நீ மரம் ஏறும் போது என் பங்கை நான் அடைய கோடாளியால் வெட்டுகிறேன் என்று நிதானமாக சொன்னார் முல்லா அதை கேட்ட முல்லாவின் நண்பனும் உடனே கீழே இறங்கி இனி நமக்குள் எந்த மனக்கசப்பும் வேண்டாம் சமாதானமாக போய்விடுவோம் மரத்தில் காய்க்கின்ற காய்களை ஆளுக்கு பாதியாக பங்கிட்டுக் என்று சமாதானம் பேசினான் தனக்கு கிடைக்க நியாயமான பங்கு தனக்கு கிடைத்ததில் மகிழ்ச்சி அடைந்த முல்லா பின்னர் அங்கிருந்து தன் வீட்டிற்கு சென்றார் இதில் இருந்து சாமர்த்தியமும் உடையவர்களாய் நாம் எப்போதும் இருக்க வேண்டும் என்பதை நாம் இந்த கதையின் வாயிலாக அறியலாம் ஏமாற்றே ஏற்றாதே ஏ மாறாதி ஏமாற்றே ஏமாற்றே ஏமாறாதே மாறாதே என்பதை முல்லாத்த நண்பருக்கு மிகவும் அழகாக உணர்த்தி விட்டாரல்லவா ஏமாறுகிறவன் இருந்தால் ஏமாற்றுபவன் இருக்கதான் செய்வான் எனவே நாம் எதிலும் யாரிடத்திலும் விழிப்புடன் இருக்க வேண்டும் அறிஞர்கள் அறிவித் தேடுகிறார்கள் முட்டாள்கள் அதை பெற்றுவிட்டதாக நினைக்கிறார்கள் நன்றி வணக்கம் வாழ்க இதுவரை உங்கள் செவிகளுக்கு தகவல் துணியால் விருது பிடைத்தவர் தேன்மொழி முத்துக்குமார சுவாமி